அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியில் இருந்த எஸ் சி மானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நம் எண்ணம் ஒரு வேலைக்காரன் வெகு தொலைவில் இருந்து தன் எஜமான் வீட்டிற்கு தன்னுடைய தோளின் இரு பக்கத்திலும் இரண்டு குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து சேர்ப்பான் அதில் ஒரு குடத்தில் சிறிது வெடிப்பு பாதி தண்ணீர் வீடு வந்து சேரும் இதனால் நல்ல குடம் ஒழுகிற குடத்தை ஏளனமாக பார்த்து கேலி பேசியது ஒழுகுகிற குடம் தன் நிலையை நினைத்து வருந்தி வேலைக்காரனிடம் என்னால் உனக்கு ஒரு உபயோகமும் இல்லை உங்கள் உழைப்பு வீணாகிறது என்றது அடுத்த நாள் தண்ணீர் கொண்டு வரும்போது வேலைக்காரன் ஒழுகுகிற குடத்தை பார்த்து உன் பக்கத்தை பார் நீ வரும் வழியில் எத்தனை அழகான பூக்கள் மலர்ந்திருக்கின்றன அவை யாவும் உன்னிலிருந்து ஒழுகின தண்ணீரால் வளர்ந்து என்றான் நாமும் நம்முடைய இயலாமை குறித்து தாழ்வு மனப்பான்மை சில நேரங்களில் கொள்ளுகிறோம் இந்த தாழ்வு மனப்பான்மை அகற்றப்பட வேண்டும் எரியும் நெருப்புக்கிடையே உயிரை மீட்க போராடும் வீரர்களிடமும் இன்முகமும் நம்பிக்கையும் இருக்கிறது முதலில் நாம் நமது திறமை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏதேனும் திறன்களில் நமக்கு பற்றாக்குறை இருந்தால் அவற்றை வளர்த்து இன்னும் அதிகப்படியாக உழைக்க வேண்டும் சிந்திப்போம் தாழ்வு மனப்பான்மையை நாம் எண்ணத்தை விட்டு அகற்றுவோம் நன்றி